நடுவிலே ஆயிரமாற்று தங்க விக்கிரம் போதே எம்பீராட்சி அழுது கொண்டிருக்கின்ற அப்போது ஆண்டினேய சுவாமிக்கு ஒரு சந்தேகம் யாரை நான் இப்போது பாராட்டுவது பூனை ராகவன் புயத்தையோ வனிதல் திலகத்தின் கப்பின் மாண்பயோ கடல் அரசர்தம் வன்மை வீக்கிய ஜனகர்தம் குலத்தையோ யாதை சாட்சிகேன் யார் மனைவியாகப் பெற்ற ராக்வத்தை மகளாகப் பெற்ற ஜன புகழ் வயிற்வாய் பின்பக்க முகம் நாய்முகம் அமுகம் பேம் பல பல ஆயுதங்களை தாங்கி சீதை நீ பேதை எங்கள் மகாராஜா வந்தா வாங்க சொல்லு ஏன் அழுதுறாய் எங்கள் ராஜாவை கண்டா நமஸ்காரம்னு சொல்லு வினாடிக்கு வினாடி வேதனை செய்கிறார் ஒரே ஒரு அறுதல் திரி ஜட்டை பீஷ்ணு ஆழ்வாருடைய புதல் அம்மா வருத்தப்படாதீங்க ராமச்சந்திரமூர்த்தி வருவார் தெய்வ காட்சி தருவார் தங்கள் கண்ணீரை துடைப்பார் எங்கள் பெரியப்பா தங்களை தொடமாட்டார் விருப்பமில்லாத பெண்ணை தீண்டினால் தலை ஆயிரம் வெடிக்கும் என்பது வேதவதி சாபம் என்று திரிசடை பிராற்றியாருக்கு ஆறுதல் அந்த நடுநிசியிலே பெண் மணிகள் சூழ ராவணன் வந்து பிராற்றியாரைக் கண்டு வணங்கி தனக்கு அருள் புரியுமாறு வேண்டினான் பிராட்டியார் அவனை துரும்பாக எண்ணி நிந்தனை புரிந்தால் அதோடு ராவணன் விலகின அப்போது பிராட்டியார் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை கவிச்சக்கரவர்த்தி விளக்குகிறார் துயில நக்கண்கள் இமைத்தலும் துறந்தாள் துறந்தால் பத்து மாதமாக எம்பி ராட்சி கண்ணை மூடவில்லை கண்ணை இமைக்கவில்லை இருக்க முடியுமா என்பது ஒரு சான்று உயர்ந்த படுக்கை குளிர் சாதனம் நல்ல ஊதுவத்தி அத்தர் புனுகு ஜெவ்வாது அப்படியான ஒரு அறையிலே ஒருவர் படுத்தார் வந்த விருந்தினர் வீட்டுக்காரர் வந்தால் சொச்சுமா தூங்குங்கள் இங்கே ஒரு குறையும் வராது ஆனால் இந்த ஜன்னல்லிருந்து அந்த ஜன்னல் வழியா ஒரு கருணாகம் ஆறடி நீளம் போகுது இங்கே படுத்தவங்களாம் இறந்து போவாங்க எச்சரிக்கையாக கருநாகம் வருகிறதுனா எவன் தூங்குவான் அதுபோல ராவணனாகிய கருணாகம் எந்த வினாடியில் வருமோ என்று எண்ணுகின்ற எம்பிராட்சி தூயிலே நக்கண்கள் இமைத்தாலும் துறந்தாள் வெயில் இடைப்பட்ட ஒளியிலா மெய்யாள் வெயிலே வைத்த விளக்கு போதே ஒளி குறைந்த திருமேனியோடு இருக்கின்றாளாம் துப்பினால் செய்த கை கோடு கால்கோடு துளி மஞ்சு ஒப்பினான் தனை நினைதோறும் நினைதோறும் நெடுங்கண்கள் உமிழ்ந்த அப்பினால் நனைந்து அருண் துயரு உயிர்ப்புடையாக்கை வெப்பினால் புலர்ந்து ஒரு நிலை உராத மென் ராமச்சந்திரமூர்த்தி நீலமேக சாமளன் அந்த நீலமேகத்திலே பவளம் வைத்தா போன்ற திருவடிகள் திருக்கரங்கள் அவர் பவளவாய் துப்பி துப்புனா பவளம் துப்பினால் செய்த கை கோடு கால் கோடு துளி மஞ்சு ஒப்பினான் தலை அந்த திவ்ய மங்கள வடிவத்தை எண்ணுந்தோறும் எண்ணுந்தோறும் கண்களில் இருந்து அருவியாக நீர் கொட்டுகிறது அதனால் அம்மையாருடன் மெல்லிய புடவை நனைந்து விடுகின்றது உடம்பிலே இருக்கின்ற வெப்பத்தினாலே நனைந்த புடவை உலர்கின்றது மறுபடியும் கண்ணீரினாலே நனைகின்றது மீளமும் உலர்கின்றது இப்படி உலர்வதும் நனைவெதுமாக ஒரு நிலை ஊராதமென்று துன்பக் கடலிலே மூழ்கிய தாயார் அறிவிப்போக போகவோ வழி கடத்தல் என்று அஞ்சு பரிதிவானவன் குலத்தையும் பழியையும் பாராம் சுருநாயகன் வரும் வரும் என்பதோர் துணிவால் கரிதி மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண்ணால் அந்த லங்கையை விட்டு எப்படி கடக்க முடியும் சுற்றி கடல் அதை சுற்றி அரக்கர்கள் அதை சுற்றி ராட்சசிகள் போகவோ விதி வழி கடத்தல் என்று சிறை விழித்தது இந்த அவமான எனக்கு அல்ல ஆதித்தல் குலத்துக்கல்லவாம் பரிதிவானவன் குலத்தையும் பழியையும் பாராம் சுற்றினா வேதம் காதாலை கேட்பதனாலே வேதத்துக்கு சுற்றின அது எழுதாக்களை ாயகன் வரும் வரும் என்பெருமான் வருவார் அந்த ஞானமூர்த்தி வருவார் என்று எந்த வினாடியில் வருவாரோ எந்த கணத்தில் வருவாரோ என்று சுருதிநாயகன் வரும் வரும் என்பதோர் சுணிவால் கருதி மாதிரம் அனைத்தையும் அளக்கு இந்த கண்ணாள் பிராட்சியார் ஒரே ஒரு வேலை அடிக்கடி செய்கின்றாளாம் உடுத்திருக்கிற புடவை திரும்ப திரும்ப உடுக்கின்றாளாம் ஆவி என் தூயில் புனைவதொன்று அன்றி வேறு அறியாள் இருப்பது ஒரே புடவை துன்பத்தினாலே துள்ளி துடிக்கின்றாள் அந்த புடவை திரும்ப திரும்ப ஏன் உடுக்க வேண்டும் ஒன்பது மாதங்களாக உணவு இல்லை உணவு இல்லாமையினாலே அந்த திருமேனி சுருங்குகிறது புடவை அவிழ்ந்து விடுகின்றது அப்படி அவிழ்ந்த புடவை இறுக்கி கட்டு கரு அன்றி வேறு அறியாள் தூவி அன்னம் மென் புனலுடை தோகிலா மெய்யாள் ஒன்பது மாதமாக பிராற்றியார் ஸ்நானம் பண்ண அதனாலே உடம்பு கொஞ்சம் மாசுபடிந்து தேவுன் கடல் அமுழுது கொண்டு அணங்க வேல் செய்த ஓவியம் புகை உண்டரே ஒக்கின்ற மெய்யாள் எண்ணாத எண்ணங்களையெல்லாம் எண்ணுகின்றாளாம் நான் அடிக்கடிக்கு பெருமானுக்கு உணவு கொடுப்பேனே நான் இல்லாத போது எம்பெருமானுக்கு அந்த உணவு யார் தருவார்களோ அருந்தும் மெல்ல அடகுனா கீழ அருந்தும் அடகு ஆரிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்ட போது என்னவின் அடிக்கடிக்கு மகிழ்ச்சிகள் வந்தா வந்தவர்களுக்கு நான் உணவு தருவேனே பழமும் தேனுமாக நான் இல்லாத போது விருந்து வந்த போது பகவான் என்ன வேதனைப்படுகிறாரோ என்று அருந்தும் மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் மருந்தும் உ நோக்கி எனும் இருந்த மாநிலம் செல்லவும் ஆண்டு எழாதாள் கரையான் பிடித்து இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை என்ன என்ன எண்ணுகிறார் தந்தி லட்சுமண அண்ணாவுக்கு ஆபத்து போ என்றேனே தேடி தேடிக்கொண்டு இளையவர் போனாரே கண்டிலன் கோலாம் இளவலும் கனை கடல் நடுவன் உண்டிலங்கி உணர்ந்திலோயன உன்னு பகவானை இளையவர் போய் பார்க்கவில்லையோ அண்ணாவும் தம்பியும் சந்திக்காமலே போய்விட்டார்களோ அல்லது கடலுக்கு நடுவே இலங்கை இருக்கிறது என்று எந்த ரானுக்கு தெரியாதோ நான் அடைந்த இந்த நோய்க்கு மருந்து இல்லையோ அல்லது ஜடாயு பகவான் என் நிலை எடுத்துச் சொல்ல காரணமாக இருந்தாரே பகவான் வருவதற்குள்ளாக இழாய் பகவான் இறந்து போய்விட்டாரோ அவரைத் தவிர என் நிலைமையை சொல்ல வல்லார் யார் அல்லது என்னை நாயகன் இளவலை என்னால் ஆபிநயேன் கண்ணை இமைகாப்பது போல காத்து நின்றார் இளைய பெருமாள் அவரை பார்த்து நான் மாற்றாந்தாய் மகன் நீ நயவஞ்சக பசும்புள் மூடிய பாழும் கிணறு என்று நரம்பில்லாத நாவினாலே வைத்தேனே அந்த பாவம்தான் இப்போது என்னை இடிக்கின்றது நாட்டைத் துறந்து வீட்டைத் துறந்து அரண்மனையைத் தொடர்ந்து மனைவியைத் தொடர்ந்து சுகத்தைத் தொடர்ந்து உணவையும் மறந்து உறக்கத்தையும் துறந்து பதினாலு ஆண்டு பாத பூஜை பண்ண அந்த பரமபக்தனை பார்த்தினி நயவஞ்சகன் என்றேனே கடவுள் என்னை மன்னிக்குமான் அவர் உள்ளம் நோக கொடிய வட்சணங்களினாலே வைத்தேனே அந்த பாவம் நிழல் போல என்னை வந்து சூழ்ந்துவிட்டார் தம்பி லட்சுமணாய் ஏன் வந்தேன்னு அண்ணா கேட்டிருப்பார் அண்ணியார் என்னை நயவஞ்சகன் மாற்றாந்தாய் பிள்ளை என்று வைத்தார் என்று சொல்லியிருப்பார் பரமபக்தனாகி உன்னை மாற்றாந்தாய் பிள்ளை என்று சொன்னாளா அவள் பின்னா இனி அவள் உறவு வேண்டாம் என்று எம்பெருமான் என்னை துறந்து விட்டாரோ என்னை நாயகள் இளவலை என்னாவினையேன் சொன்ன வார்த்தை கேட்டு அறிவிலல் என துறந்தானோ தன்னெஞ்சே அறுக்கிறது என்னை நாயகன் இளவலை என்ன சொன்ன வார்த்தை கேட்டு அறிவில என துறந்தானோ எப்பவுமே எம்பெருமான் ஞானமூர்த்தி பந்தபாசம் இல்லாதவர் சற்றி சுட்டது கைவிட்டது என்று என்னை சுரந்து விட்டாரோ இனி அவளை உறவு வேண்டாம் என்று பெருமான் என்னை மறந்தும் துறந்தும் திரும்பிவிட்டாரோ முன்னை ஊழ்வீனை முடிந்ததோ அல்லது பதினாறு ஆண்டுகள் முடிகின்றது என்று அயோத்தியிலிருந்து கொற்றமா நபர் கொண்டிருந்தார்களோ ராகவா அயோத்திக்கு வா என்று கௌசலை அழைக்க சுவாமி அயோத்திக்கு போய்விட்டார் ஆனால் சொத்த ஆண்டேதாம் உரைந்தன்றி குறித்த நாள் முடிந்தாலொழி அயோத்திக்கு போக மாட்டார் என்ன நிகழ்ந்ததோ அவர் குணக்கடல் ஆழ நீர்கங்கை அம்பி கடாரியை ஏழை வேடனை எம்பினின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி எனச் சொன்னேன் வாழி நண்பினை உன்னி மயங்குவாள் பரமை ஏழை ஆகிய பிடிக்கின்ற வேடனை என் தம்பி என்று சொன்னாரேன் ஏழை வேடனை எம்பீனின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி எனச் சொன்னேன் வாழி நண்பினை உன்னி மயங்குவாள் ராகவா உனக்கு மகுடாபிஷேகம் என்று சக்கரவர்த்தி சொன்னார் மகிழவில்லை ராகவா நீ கானகம்போ என்று கைகேதி சொன்னால் வருந்தவில்லை மெச்சிருப்பதம் என்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலந்த செந்தாமரை ஒத்திருந்த முகத்தினை உண்ணுவாள் ராஜ்யம் உனக்கு என்றபோது மகிழ்ச்சியடை இல்லை கானகம் போய் என்றபோது கவலைப்படவில்லை சமதிஷ்டியாக பரம ஞானியாகிய எம்பெருமானுடைய பெருமையை அளவிட முடியுமா ஆஞ்சி நேரு ஒரு மந்திரன் சொன்னால் பிராட்சியை தவிர எல்லா அரைக்கு மாறுகளும் மயங்கிவிட்டார் மந்திர சொல்ல இனி நான் ஏன் உயிரை வைத்திருக்க வேண்டும் அப்படியே ஒருவேளை பெருமான் வந்தாலும் பத்து மாதம் அயலானுடைய இடத்திலே இருந்த நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்றால் என்ன செய்வது அப்படியே பெருமான் கருணையினாலே என்னை அங்கீகரித்தாலும் அயோத்தியில் உள்ள கற்புடைய பெண்கள் என்னை இகழ்வார்களே மரணந்தவிரை எனக்கு வேறு துணை இல்லை என்று செல்லரித்தபோது எழுந்திருக்காத அந்த தெய்வ திருமகள் அந்த பன்னசாலை விட்டு எழுந்து எந்த மரத்திலே ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறாரோ அந்த மரத்துக்கு போய் மானையின் கொடியை முறுக்கி கழுத்தில் சுருக்கிட்டு மரணந்தவிரை எனக்கு வேறு துணை இல்லை உருகி ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் அந்த தெய்வத்தின் பேரை ஜபிக்கின்றாள் இதை பார்த்தார் ஆஞ்சின் ஐயோ வெண்ணை திரண்டு வரபோது பானை உடஞ்சது அம்மா உயிர் விடுகிறாளே திடீர் என்று சுருக்க எழுத்து விட்டால் என்ன செய்வது இந்த வேளையிலே எம்பிராற்றி உயிர் தருவது ராமநாமன் அவரும் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் பிராற்றியார் கண்ணை திறந்து பார்த்தால் அழுது கண்ணும் தொழுது கையுமாறு இந்த பொல்லாத இலங்கையிலே ராமநாமன் சொல்லுவது யார் என்று பார்த்தார் அம்மா நான் ராமசுவாமி தூதன் என் பேர் ஆஞ்சினேயன் தங்களை தேடி வந்து இங்கு கண்டேன் அம்மையார்ம்மா தேவி பகவான் சில அடையாளங்களை சொல்லி இருக்கின்றார் பக்தியையுடன் பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம் பல பல அடையாளங்களை சொல்லி இத்தகைய அடையாளம் மோதிரமே கனையாழி மோதிரத்தை கொடுத்தால் எம்பிரானுடைய கனையாழி மோதிரத்தை பார்த்தவுடனே அந்த அம்மையார் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில் இழந்த மணி புத்தரவு எதிர்ந்தத பழந்தனம் இழந்தவர் படைத்தவரை ஒத்தாள் குழந்தையை உயிர்த்த மலடிக்கு உவமையானாள் இழந்த உயிர் பெற்றதொரு உயிர் பொறையும் ஒத்தாள் பெருமகிழ்ச்சி அடைந்தாள் அம்மானு திருவடியில் விழுந்தாள் கம்பனுடைய கதிகளெல்லாம் தெய்வாம்சமாக அம்மா வந்து அனுமானுக்கு செரஞ்சி பட்டம் கொடுக்கிறார் பாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பதிவு தீர்த்த வாழிய வள்ளலேயே பாழிய பனைத்தோல் வீரன் துணையிலேன் பறிவு தீர்த்த வாழிய வள்ளலே நான் மறிவீழாமத்தேன் பகலாய்தும் உலகம் ஏழும் ஏழும் வீ உற்றஞான் இன்று போலிருத்தி என்றான் மகனேன் என கனையாழியா கொடுத்தாய் என் உயிரை அல்லவா கொடுத்தாய் உயிரை கொடுத்த நான் உனக்கு என்ன தருவேன் பதினாலு உலகங்கள் அழிந்தாலும் நீ அழியாமல் நித்திய சிரஞ்சீவியாக இரு அனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம் தாயாரை கண்டு ஆசீர்வாதம் அனுமானே பகவானிடத்திலே நான் சொன்னதா சில வார்த்தையை என்னம்மா இன்னம் ஈண்டொரு திங்கள் இருப்பல்யான் இன்னும் ஒரு மாதம்தான் இருப்பேன் அப்புறம் எங்கன்னா ஜாவா சுமத்திரா போவீங்களே பின்னை வச்சிருக்க மாட்டேன் லங்கையில கால் வைக்கிற போதே பத்து மாதம் கர்ப்பவாசம் இருப்பதாக எண்ணிலே நேற்றோடு ஒன்பது மாதங்கள் முடிந்துவிட்டனே எஞ்சி இருப்பது ஒரு மாதம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக எம்பெருமான் வரவில்லையானால் திங்களொன்றில் செய்த வந்தி இருவதால் இங்கு வந்திலனில் கங்கையாற்ற அடியேற்கு தன் செங்கையால் யாரப்பா எள்ளும் தண்ணீரை இறைப்பார்கள் தாரி கட்டிய பாவத்துக்காக கங்கையாற்றங்கரையிலே எனக்காக எந்தெருமான் எள்ளும் தண்ணீரை இறைக்க சொல்லு சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதையாண்டு இறக்கின்றாள் தொழுதாள் என்று செப்புவாய் அறத்தின் நாயகன் பால் அருளின் அயால் மறக்குமாயினும் நீ மரவேலையாம் ஆண்டினேயாம் சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதையாண்டு இறக்கின்றாள் தொழுதாள் என்று செப்புவாய் ஒருவேளை கால வசத்தாலே எனக்கு மரணம் வருமானால் என்று மூன்று மாமிகளுக்கு நான் வணக்கம் செலுத்தினேன் சொல்லி கைகேசுகின்றேன் சிறக்கும் மாமியரு மூவர்க்கும் சீதை ஆண்டு இறக்கின்றாள் தொழுதாள் என்று செப்புவாய் அறத்தின் நாயகன்பால் அருள் இன்மையால் மறக்கும் நீ மரவேலையாம் அஞ்சினேயா தீவினை தீவாரம் வேண்டி நாள் தொழுதின்று விளம்புவாய் ஒருவேளை காலவசத்தாலே எனக்கு மரணம் வருமானால் அடுத்த பிறப்பிலே எம்பெருமானே என கணவனா வர வேண்டும் என்று நான் வரங்கேற்றதாக சொல்லு பந்தேனைக்காரம் பற்றிய வைகள்வாய் இந்த இப்பிரவிக்கு செவ்வாரம் தந்த வார்த்தை திருச்சவி சாற்றுவாய் உயர்ந்த பாட்டு உன்னை தவிர இன்னொரு பெண் என்று அர்த்தம் என கூடாது ஒரே மனைவியோடு பல பேர் வாழ்கிறார் வைகுண்டத்திலே நாராயணர் ராமராக அவதரித்தார் வைகுண்டத்திலே நாராயணருக்கு மூன்று சக்திகள் பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி நாராயண ராமராவ் வந்தால் சீதையாக வந்தால் சீதேவி இன்னும் ரெண்டு பேர் அங்கு இருக்கிறாங்க பூமி தேவி இந்த இப்பிரவிக்கு அந்த பூதேவி நீலாதேவி என்ற இரு மாதரை சிந்தையாலும் என்ற செவ்வாலும் தந்த வார்த்தை சாற்றுவாய் அம்மா இந்த இறந்து போன கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏறி தோல் மேல உட்காருங்க அடுத்த விநாடியிலே ராமர் திருப்படியில் வச்சுவிடுறேன் அனுமானி நீ ஆடவன் மகனாய் இருந்தாலும் பாரத நாட்டிலே வயதுக்கு வந்தவர் ஒருவரை தீண்டக்கூடாது ஆகவே நான் உன் தோளிலே இருப்பது முறையன் அம்மா மன்னிக்க வேண்டும் தங்களை தொடவில்லை லங்கையை பேச்சும் போது அப்பா நீ சின்ன வானரமாய் இருக்கிறாயே லங்கையை பேர்பாயா அம்மா என் வடிவத்தைப் பார் என்று விராட் விசுபத்தை எடுத்தாராம் அது மேகமண்டலம் சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் எல்லா மண்டலங்களையும் தாண்டி வானளாவிய பேருவத்தை கண்டாள் துஞ்சினரு அறக்கறி என்று கஞ்சமும் புரைவன கழலும் கண்டீரல் அஞ்சினேரு அடங்குவாய் என்றாள் மகனே இந்த வடிவத்தை பார்க்க முடியவில்லை அச்சமா இருக்குது அடங்கு உனக்கு சுண்டு விரல் பாரம் நான் ஏதோ கண்ணீர் விட்டு அழுகிறேனே பெண் பிள்ளை என்று எண்ணாதே இந்த இலங்கை அழிக்க எம்பெருமான் வர வேண்டுமா சமுத்திரம் அணைகட்ட வேண்டுமா அல்லன் அல்லன்மாக்கள்ங்க அது ஆகுமோம் எல்லை நீட்ட உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சொதுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாற்றி என்று வீசினேன் ஆகையினாலே என் கற்பை வெளிப்படுத்தினால் இராமாயணம் என்று பெயர் வராது சீதாயணம் வரும் என் கற்பையை அடைக்கியிருக்கிறேன் நீ வாலம் அடக்கினு போ அசோக வனத்தை அழித்து கிங்கரலை கொன்று ஜம்புமாரியை வதைத்து பஞ்சசேனாவி கொன்று ராவணனுடைய கடைசி மகன் அக்ஷகுமாரனை சட்னியா தேய்த்து விட்டார் இந்திரஜித்தை விட்ட பிரம்மாத்திரத்துக்கு அடங்கி போய் ராவணனை கண்டு நீதி எடுத்து சொன்னார் ராவணா போருக்கு வந்திருக்கின்றவர் யார் தெரியுமா மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணம் கைவில் ஏந்தி கூலமும் திகிரி சங்கும் கரகமும் தொடர்ந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான் வீணே அழிந்து போகாதே நீதிநிதி சொன்னார் அவன் காதிலே ஏறி அந்த ஊரில் துணி கயிறு எல்லாம் சுற்றி நெய்யிலே நினைச்சி தீ வைக்க சொன்னான் இது எம்பீராட்சிக்கு தெரிந்து என் மகனுடைய அந்த இலங்கை மாநகரத்தை எரித்து விட்டு கதிர்காமம் போனார் மணி தரளம் வீசி அணி அறிவி கதிர்காம பெருமாள் காண மரு அடியார்கள் மனதில் விளையாடு மரகதமயூற பெருமாள் கண் மணி தரளம் வீசி அணி அருவி சூழ மருந்து கதிர்காம பெருமாள் கண் அதிர்காமத்து முருகனை வணங்கி வடகரையிலே வந்து ஜாம்பு வந்தது அங்கதனை தொழுது ஏங்கி இருக்கின்ற எம்பெருமான் திருவடியிலே விழுந்து கண்டன்கு அணியை கண்காளால் நான் எம்பிராட்சியை தரிசித்து வந்தேன் அவள் கற்புக்கு அணிகலமாக இருக்கின்றாள் என்று சொல்லி பிராற்றியார் கொடுத்த சூடாமணியை கொடுத்தார் பகவான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ஆறுதல் அடைந்த அனுமானை வாழ்த்தி எல்லாருக்கும் அருள் புரிகின்றார் என்று சொல்லி முடிக்கின்றேன் உருவாய் அருவாய் உளராயிலாய் மறுவாய் மலராய் மணி ஆய் ஒளி யாய் கருவாய் உயிராய் கதிராயிலியாய் குருவாய்